மனோஜல பத்துலயம் கட்டிங்க சஹசிரம் சஹ்ராணம் பத்து லட்சம் விற்கம் கட்டிங்க அமெரிக்காவுக்கு ஒரு மினிஷ் பறக்கிறது ரஷ்யாவுக்கு அரபு ரீட்ல போறது ஜப்பானுக்கு கண்மூடிக்கள் தடுப்பதற்குள்ள போறது சீனக்கு ரெண்டு நிமிஷத்துல போறது அப்படி பழகிண்டாவது பத்து லட்சம் ரெக்கையை கட்டி எங்க போனாலும் துக்க நிவர்த்திக்கு ஒரே உருவம் தான் வந்தாதான் அவன் சுகம் இருக்காள் நீ எத்தனை ரெக்கையை கட்டின்னு பறந்த அவன் தங்கத்தை பாடமா அள்ளினு வந்தேன் அமெரிக்காவில் போய் அவன் ஊகர் பூமியில இருந்து மண்ணை வண்டி வண்டியா கொண்டு வந்தேன் ரஷ்யாவில் போய் மலையாளி நினைச்சா காசிக்கு போயிடலாம் நினைச்சாடு சுத்தி அதை நீடங்க சுகத்தை மட்டும் அடைய முடியாது அங்கேயெல்லாம் போய் சுகம் மீண்டும் நான் ஒரே ஒரு நாள் மத்தியமே மத்திய மத்தியத்தில் இருக்கிறேன் இதே மத்தியத்தில் போய் உள்ள பார்த்தாத்தான் சுகம் உனக்கு இங்க வந்தா தான் உனக்கு சுகம் நீ எத்தனை கட்சி பறந்தாலும் பிரபுவாதி அஹம்மாஸ்மஸ் சித்திராய் பகவன் ஜானம் மன்மே ஹண்டிச்சந்தே மீன் சுவேதமுதிரோதபானே மகத்தீன்னா சமுத்திரத்துல எல்லா நதிகளும் உயிருந்து காவேரி கொள்ளடங்களிடம் வள்ளாருவாங்க புதுக்கோட்டை வள்ளாறு இன்னும் இன்னும் சுவேத்தாதி இன்னும் நதி சேலம் இல்லாவில் அதுதான் புதுக்கோட்டை இப்படி பல நதிகள் சமுத்திரத்துல போய் விழுவுது இந்த ஒரு ஒரு நதியிலையும் ஒரு ஒரு புண்ணியம் கிடைக்கும் சங்க சம்பதோகமான சமுத்திரத்துல போய் ஸ்நானம் பண்ணிவிட்டா எல்லா நதியிலேயும் ஸ்நானம் பண்ண புண்ணியம் அதுக்குதான் சேத்துக்கு போறது வேதாரண்யம் போறது எல்லாம் தெரியும் அது மாவே வேதங்கள திவ்யும் ஒன்மையான ஆனிய ஆனமனு பகவான சர்வ வேதங்கள்ல சொ உத்தம கர்மாக்கள் பண்ண புண்ணியெல்லாம் கிடைச்ச புண்ணியம் கிடைபோல் கிடைக்கிறது மன்ம ஜன்மச்சாாாத்மா ஓத பிரோதோ அஜூ பிரோதோ அஜோ அதி அஜச்சோரி அஜோராமிரோம் தெரியுமான்னுக்கு நானே மாதா நானே சித்த நானே பந்து நானே தாத்தா நானே பேரன் எனக்கு தோணுமா எல்லாரும் என்னு உள்ள இருக்கா எல்லாரிடத்திலையும் நான் இருக்கேன் ஆனா எல்லாரும் இல்லை இவனும் இல்லை என்று தோணுமா ஞானுக்கு அஹமேவோ அஹமேவோ மாத பிதோஸ் பித புத்தோஸ்மியா நான் அஹமேவோ மாதா நனச்சு பாடாமியா பித புத்திரோம் அப்பாங்கணச்சுராம் நாந்தா புள்ளே நனச்சு பாழாத் ஆஹமீ எல்லாருக்கும் நாந்தா உயர்ச்ச பராம் அஹ் மாஹம இருக்கிற வந்து எல்லாம் தா தாந்தாம் பிள்ளை இப்படிதான் நினைச்சு என்ன எல்லா வருடத்திலயும் வச்ச அன்பு மூக்க வருடத்திலும் எல்லா வருஷத்திலும் இருக்குமா ஜனி எத்த பித்த அபித்த எத அவே அலோக்காண்டா அச்சாண்டா அபுசிரி ஜானிபா அரம்மா ஹாரிணன் ஹார்பிரண்டா தெரியாது தன் ஸ்திரீனு தெரியாது குருகனுக்கும் குருகனும் தெரியாது எத்த பிதா அபிதா பவதி எத்திர மாதா அ மாதா எத்திர வேதா அவ எத்தலோகா அலோகா வேறும் வேறமா தோணாது உலகம் உலகமாக தோணாது அம்மா அம்மா வா தோணமாட்டாள் அப்பா அப்பாவா தோண மாட்டாள் தர்மஸ்தானத்துல போன மாட்டேன் எல்லாம் நான் நினைப்பாட அஹமே வீராமே ஆத்மா ஆத்மாட்டி அன்ேஷணம் கழக்கறிக்கலயோ மே தெற்குலயோ மேற்கு இருக்குலயோ வடக்கு ரீக்குலயோ பிரம்மத்தை போய் தேடாது பண்ணி கொண்டுட்டாரு அவன் ராசிய பரியேஷனா அவன் பிரம்மத்தை தேடுறதுக்கு கடக்க போறேன் அருகுவாரம் போறேன் ரிஷிகேஷன் போறேன் வேதாரண்யம் போறேன் கேட்டுக்கு போறேன்னு போகாதே அங்க இல்லை பிரம்மண்டார் பின்ன எங்க இருக்கு உள்ளதான் புரிண்ட அவன் கழக்க போனா ஆத்மா இல்ல தெக்க போனா இல்ல மேற்க போனா இல்லை அவன் உண்ட புதை புகையெல்லாம் இருக்கு இங்கே பாருகிறாய் இப்ப பெரிய பரம உபரேஷம் சமஸ்கிருஜா தீயும் அவன் மின்னல்ல இருக்கான் பகவான் இம்பு பிரகாசத்துல இருக்கான் பகவான் வண்டியில இருக்கான் பகவான் ஜலத்தில் இருக்கான் பகவான் ஜீவனில் இருக்கான் பகவான் நடக்காத தாவர வஸ்தூல இருக்கான் பகவான் அவன் இல்லாத இடமே இல்லை அவன் சூக் சூக் சகுணமான வஸ்து கல்யாணமாக திவ்யமான கரச்சரணாதிகளுடன் வழங்குறான் அணோரணீய ஜாதி எல்லாரும் சர்வூதங்களுக்கு விச்சு கொண்டிருக்காராம் பரமாத்மா கரே நித்தம் இது கரேதம் விது சர்வூதங்களுக்கும் பிதா பரமாத்மா சோனாக ஒரு பதம் மூட்டாது அவன் நிகழ் பிர எல்லாருக்கும் போய் ராஜகோபாலனை பார்க்கணும் சிதம்பரத்துல போய் சித்திரேகனை பார்க்கணும் அப்படி போய் ஸ்ரீரங்கத்துல போய் ரங்கநாதனை போய் பார்க்கணும் அப்படி கல்யாண புருஷனை போய் பார்த்தாத்தான் முடியும் அதுதான் தான் சகுனத்தையும் சேர்த்து சொன்னான்னா ஆச்சாரியால் எந்த பக்தாள் வரப்போராள்னு சோபனமான மனசோடே அனுகிரகம் பண்ணணும் பண்ணணும்னு கல்யாண புருகனாய் சில யோகிகளுக்கு சௌனமாயும் சில மகான்களான இச்சைகளுக்கு எந்த பிரபு இருந்தானோ அவன்தான் எல்லாருக்கும் பீதா கட்டாய் அவன் எல்லாரையும் காப்பாற்றும் காப்பன் அவன் தாள் எல்லாருமே உள்ளே நாம் தொங்கும் பொழுதும் விரித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் நாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற போதும் சந்தோஷமா இருக்கிற பொழுதும் நாம் படிக்கிற பொழுதும் சாப்பிடுற பொழுதும் பேசுற பொழுதும் நாம வீழ்ச்சிக்கு எல்லாத்தையும் கேட்டுனத்துக்கான புஷ்கரே கரேதம் இது எங்கே இருக்கான் தெரியுமா ஒரு பெரிய பங்களாவில் இருக்கான் நாள் எந்த நடக்கேனா புஷ்கரே நிஹிதம் இது உறுதியை கொண்டிருக்கேனா சுக்கரம் என்று தாமரிக்கு பெயர் நமக்கவே ஊகையில் இருக்கான்னு சொல்லி பிடிச்சால் ஏன் சமஸ்யாஜியன் எனக்கு எங்கேயும் பல அத்தியாயங்கள்னால சொன்ன சாரம் என்னல்ல குக்கரே எழுதம் நம்மத்திலேயே பகவான் துருக்கான்னு கேட்டு ஆத்துக்கோமே இல்ல சூரிய பரமசாரம் பகவான் நம்மிடத்திலேயே இருக்காதுங்கிற எண்ணம் நமக்கு இருந்தாலே போடுமே அவரு ஒண்ணுமே வேண்டாம் நாம் வாக்கியெல்லாம் வேதாந்தங்கள் எல்லாம் போய் பிடிக்குவான் அனோரணியானா உங்குட்ட மாத்திர புருகா சொன்னால் அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை இந்த ஒரு அண்ணன் மட்டும் எப்போதும் புஷ்கரே நிகிதம் இது இந்த வாக்கியத்தை முற்று பண்ணிவிட்டா கூட போருமே அவன் கதையை புஷ்கரம்னா தாமரைக்கு பேரு ஆயுதம் எதிர்கூட தாவரே அப்படி நம்ம கல்லைய தாமரை இருக்க சுவாமி இருக்கிறதாக இன்னைக்கு பார்த்து இருக்காங்க தர்மம் உடனே சஞ்சயன் தூதும் அவன் சமஸ்கிருதாத்திர சொல்லின்றே எல்லோரும் சஞ்சயம் வர போறாள் பகவானை போய் கோபாலும் பாண்டவர்களையும் விராட்ட நகரத்துல பார்த்து அவன் சொன்னத்தை வந்து சபையில கொட்ட போறாள் அங்கு திவ்ய தரிசனம் கண்டாலாம் அந்த பெரிய பரவ பாகியத்தை நாளையரும் சொல்லும் சங்கி ரூத்து புண்ணிய சரித்திரம் கோபிகாஜீ பார்வகீ பரமாத்மா ஸ்ரீ வெங்கேசரன் சார் நித்யசூரியவர்கால் சேவிக்கப்பட்டு நாலு வேதங்களும் மூட்சிமத்தாய் பகவான் வந்து நித்யம் ஸ்தோத்தம் பண்ணிக்கொண்டு பரமானந்தபரித்தனாய் சுவாமி வசித்தார் அப்படிப்பட்ட திவ்யவாசம் லட்சுமீதாரிதரணம் திவ்யமங்கள விகிரகம் அப்படிப்பட்ட பிரபு பூலோகத்திர மதுஷனாய் கிருஷ்ணாவதாரம் செய்து நந்தகோகலத்திலையும் விருந்தாவனத்திலையும் மசுரையிலையும் துவாரகையிலையும் அஸ்தினாபுர பட்டணத்திலையும் காண்டவ பிரஸ்தத்திலையும் சுவாமி வந்து வசிச்சு பகவத் சரணம் பட்டாடம் பகவானுடைய சரணம் பட்டடத்துக்கு அவ்வளவு பெருமை சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜியா இருக்கிற ஒரு பெரிய அதிகாரி சங்கரி பிரிவாள் சித்தியானாலே அவ வாழ்க்கை போயிருந்தாள் நாலஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஜட்ஜி வேலையை விட்டுடுவோம்னு நினைக்கிறேன் எனக்கு டெல்லியில எடுத்து பிடிக்கல என்னால் அவ விடுங்க விடாதீங்கல அப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சு வெள்ளி இந்துஷ்டர் இருந்து நடந்தாரே என்று கேட்டாலா பத்து நிமிஷம் கழிச்சு அதான் இந்திர பிரஸ்தம் வேறு என்று கேட்டாலா பகவான் அவதரிச்சு ஸ்தானங்கள்லாம் பண்ணது அந்த யமுனான அதிகாரம் கேட்டாலா பதவி ஜெட்ஜி பதவி இதை வந்து நீங்க ஒரு சின்னாங்கணும்னு சொன்னாவே இப்படி சொன்னாலாம் மகான்கள்த்திரிச்சு தோணும் பகவான் ஸ்நானம் பண்ண எமதா தீரம் தோணும் அப்படிதான் தோணும் புதுக்கோட்டை பிரம்மேந்திராவு ரசிச்சரம் தான் தோற்றணும் புதுக்கோட்டையை பற்றி பேசினா சதாசிவம் பிரம்மேந்திராவுடைய சரணம் பட்டாடம் அதனால இது பாவனமா இருக்கு அதனால தான் சன்னியாசிகள்லாம் இங்க பெரியவாளுடைய அதிஷ்டானங்கள்லாம் இங்கே இருக்கு என்ன காரணம் பிரம்மேந்திராடு இங்கே வந்தத காரணம் தான் அப்படித்தான் தோணணும் அப்படி பகவான் இந்த பல வந்து வசித்து நூற்றி இருபத்தஞ்சு வருஷம் இருந்து அனுகிரகம் பண்ணின மகாபாவனமான சரித்திரம் மகாபாரதம் பாரத பஞ்சம வேதா இந்தாவது வேதம் பாவங்கள்லாம் விரகம் அதனால தான் தியானஸ்லோகத்திலே தர்மோலத்துதி யுதிஷ்டிர சொன்னார் தர்மம் உறுதியா இருந்தா சாஸ்திர போஜனம் பண்ணி அந்த பெரிய புண்ணியங்களை நாம் எப்படி அப்படி தர்மபுத்தரை பத்தி பேசினாலே புண்ணியம் கிடைக்கும் இல்ல பெரிய பகத்தான காரியங்களை பண்ணி புண்ணியம் கிடைச்சா அது ஒண்ணும் ஆச்சரியம் இல்லை பத்தி பேசினா தர்மம் அபிவிதி அடையுது அப்படி எத்தனை புண்ணியம் குறைபாடாக வாழ்க்கணும் தியானத்தை மதிரம்ாபம் பிரிதி பிரகோதன கீர்த்த பத்தி பேசின மகாபாபங்கள் எல்லாம் விலசலான் தனஞ்சய கீர்த்தனை நமக்கு ஏதாவது அப்படி அடங்க பண்ணி பானக துன்ப மாதிரி செல்வான் அந்த சத்ருக்கள் நாசத்தடைவாள் நம்ம உள்ள இருக்கிற ராகாதிகள் தான் போகும் காபாதி அரிசன் வர்க்கம் என்று சொல்வது இவாள் நிவர்த்தி அடைவாள் அர்ஜுனாச்சின ரோகங்கள்லாம் நிலகம் மகாபாரதம் பரமசாரம் உத்தியோகமருவ அதுல மகாபாகரான சந்தேகனுடையம் எனக்கு சந்தேகி அஞ்யாதிட் அவர் தான் எந்த பதவியில மந்திரி பதவியில இருக்காரோ அந்த பேருக்கு இவர் கோர்ட்டுக்கு போனா அது வந்து ஒரு நாள் தீர்ப்பே வராதுன்னு எல்லாரும் அப்படி பேரு வாங்கப்படாது அந்த காரியத்தை சரியா செண்டி முடிச்சு சதவிரோத பகவதும் அது என்ன காரம்பரம் ஒன்பது மணிக்கு பூஜை உட்கார்ந்து பதினெண்டு மணி ஆச்சுன்னாக்க பொடிக்கால நாலு மணிக்கே வந்து உதயம் பண்ணி உடனே பூஜை உக்காணும் அப்படி அபவாதத்தையும் வாங்கிக்கூடாது நாம் எந்த கவிதத்தை கீத முழுக்க என்ன சொல்றது வைதிக்கமோ லௌசிக்கமோ அப்பிவா லௌசிக்கா ரெண்டு கம்மாவையும் செல்லா நடத்தணும் அந்த வேலையை சரியா செஞ்சாகணும் எந்த வேலையா இருக்கட்டும் அதுல போய் தப்பி செஞ்சா அது மட்டும் தானது நான் மான காரியோதமா இருப்போக விவகாரத்துக்கு விரோதம் இல்லாமல் பகவத் ஆராதம் பண்ணிட்டு அப்படிதான் சாப்பிட்டுக் கொள்ள நம்ம தேசத்தில் அடைஞ்சிருக்காள் அப்படி சஞ்சயன் சஞ்சயன் மந்திரி பதவியில் இருந்து பெரிய ஸ்தானம் இது பெரிய ஹக்கிராபுர பட்டத்தில் பெரிய சக்கரவர்த்தியிட்ட போய் மந்திரியா இருப்பதுன்னா அது சின்ன ஸ்தானமா அப்படி இருக்கிற ஒரு பரவஹக்தராய் பகவான் இடத்துல அரண்யமான பக்தி ஈஸ்வரனை தோர்த்து ஒரு கதியிலேன்னு இருந்து விவகாரத்தை நடத்தினாள் என்ன அவன் வாக்கிலிருந்து வரதல்லாம் அப்படியே வேணும்னா அவன் ஈஸ்வரனுக்கு எப்படி சத்தியகாம சுவாதிகள்லாம் அவனிடத்துல சித்தமாக இருந்தும் அவன் சத்தியகாமன் அது மாதிரி பகவான் பக்தாலும் நினைக்கிற அனுபவம் தான் ஸ்தோத்திரங்கள் வேதங்கள் பகவத் ஆராதனைகள் பகவத் கதாசிரமணம் பாராயணங்கள் இதெல்லாம் என்னத்துக்கு தெரியும் அனன்யமான பக்தி பகவான் இடத்துல வரணும் அதுக்காகத்தான் இத்தனை பாடுபட்டு இருக்கும் எத்தனை அத்தியாத்ம வித்தியே சனத்து சன்னியாசி அவன் பிறக்கிற போதே கௌபியனுக்காக பிரிவால் மௌனமா இருக்கிற போது முப்பதாம் வருஷம் அப்போ மௌனத்திலேயே உபனிஷத்து அஷ்டோத்தின் சொல்வாழ்வா அவன் சொன்னா அது மாதிரி இன்னொரு ஆரம்பிக்கிறான்னு தெரியும் உடனே நாம் சேர்ந்து சொன்னால் சந்தோஷம் வாழ் அவள் நூற்றுவா வாழி நொட்டு அவாடி நுட்டுவாள் முத்து சொல்ல முடியாது அப்படி சொல்லுவாள் அச்சு ஒன்பது மணிக்கு முதல் போய் பார்த்தேன் ஒரே மனை ரொம்ப சிவப்பட்டு போயிடுவது நீங்கள் நீ வர திருந்தாள் என்ன காலில்லாம் ஒரே செரு ரொம்ப சமப்பட்டு போயிட்டு ஒரு ஒரு உயிர் ரெண்டாப்பா வந்து பிடிச்சி அவளை பார்க்கற மாட்டோம் ஒன்பது மணிக்கு மாறு மாதம் ஜெயந்தி சமயம் சுந்தர கிட்டியார் வாழ் வந்திருக்கா அப்போ ஐட்டியார் இருந்தால் அந்த உடனே சொல்ல ஆரம்பிச்சிருவாள் உத்தரவு உபதேசம் இன்னைக்கு ராத்திரி உமா அக்காலத்துல அப்புறம் போதனம் ஆட்சி பாதங்கள் நான் சொல்றேன் உபதேசம் சொல்லணும்னு சொன்னாள் அப்போ அவள் பார்த்த உடனே முதல்ல பார்த்ததே சனகாஜி கூடிய ஞாபகம் தான் வந்து எனக்கு அப்படியே அவசூத்தாழ்வா அப்படியே ரொம்பத்திலேயே ஜானோதயம் உண்டா வைராக்கியத்தை அடைஞ்சவாள் சனகாஜி அது நூறுவாத்தர் அப்படி பட்டசமாதர் நேரம் பிரி உபதேஷமே பரமசாரங்க சகசிரம் சகசிரிய மே மனோஜவா பத்து லட்சம் ரொக்கையை கட்டிக்கிட்டு ஆகாசத்துல ரெண்டு ரெக்கையோ இருக்கு பத்து லட்சம் ரெக்கையை கட்டிக்கிட்டு சஹசிரம் சஹசிரான பற்றானு சந்திய சம்பத்தி ஜகத்து மூக்க ஒரு பத்து நிமிஷத்துல சஞ்சரிச்சு வந்துட்டான் பத்து லட்சம் ரொக்கையை கட்டிக்கிட்டு எந்த ஊருக்கு நீ எப்படி பறந்து போனாலும் அங்கேயும் நடு மத்தியமா இருக்கிற ஒரே இருக்கானே அங்கதான் போய் சுகத்தடைய முடியும் சனாத்தனம் யோகிகள் எந்த சமபமானோ அவன் வசிக்குமடம் என்று மனத போர் வேகமாக சொல்லும்படியான சக்தியூத்தம் அடஞ்ச அப்படி அடைஞ்சாலும் மனோதவோன்னு சொன்னால் ரொம்ப போது இந்த புக்கரத்துல பகவான பார்க்கணும்னா தாங்க இப்போ பேரு ீகம் இருக்கு அதுதான் ஞானிகள் பாக்கிறாள் ஆச்சாரியெல்லாம் போய் பாஷ்யம் பண்ணிருக்காள் ஆச்சாரியம் பண்ணணும்னா என்ன பெரிய பரம ரகசியமான அர்த்தத்தை சொல்லு படத்துக்கு தான் போய் பாஷ்யம் பண்ணுவாள் ஏன்னா ஸ்ருச்சிகள் விருத்தமான ஸ்ருட்டிகள் இருக்கு அந்த ஸ்ருக்கு எல்லாம் போய் அழகான பதில் சொல்லி இருக்கு சந்தியத்துல என்ன சொல்லு வேதங்கள் எல்லாம் போய்கிட்ட போய் பேச முடியல அதை பத்தி சொல்ல முடியல வெச்சு நிற்கிறது இன்னொரு இடத்துல வேதாந்தேத விதேவம் எல்லா வேதங்கள்னாலையும் அறியக்கூடியவன் பரமாத்மான்னு சொல்லியிருக்கு வேதம் போய்கிட்ட பேச முடியல பகவானை பத்தின்னு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வேதை அணைக்கை ரகமேவ வே வேதம் சர்வ வேதங்கள்னாலேயும் அறியக்கூடிய வஸ்து பரமாத்மா என்று சொன்னா இப்ப இந்த நாள் மீட்டிங்ல பேச போல ஆயிடுவதே இந்த மீட்டிங் நாளைக்கு மீட்டிங்ல சனாதன தர்ம மீட்டிங்ல வந்து அஞ்சு இருபது பேசுறது அப்புறம் வேற ஏதாவது இன்னொரு சோசலிசம் கம்யூனிசம் நீ எத்தனையும் இதெல்லாம் போனா அங்க அதுக்கு தகுந்தபடி அவ சொல்றதுனா நான் இப்ப கேட்கக்கூடாது போகாது நீக்கி எந்த மீட்டிங்ல உதவியா பேசினாரோ அந்த கொள்கையை பத்தி தூக்கிப்பி அப்படி வேதம் சொல்ற போல ஆயுள் வேதம் ஆச்சாரியால் இதுக்கு பரிகாரம் பண்றாள் இது வேற ஆராய்வு இதுக்கு பரிகாரம் சொல்லவே முடியாது நீர் விரோதம் வடக்குக்கும் தெக்கை இருக்குங்கிற ஆயிரம் மயிலுக்கு வடக்கை இருக்குங்கிற ஆயிரம் மயில் கந்தண்ட இந்த ரெண்டையும் என்னமா வந்து ஐக்கிய நிச்சயம் பண்ண முடியும் ஆமா ஒரே ரீதியாக சத்திய என்னமா தீர்மானம் பண்ண முடியும் அது அழகா சொன்னால் அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னால் என்ன சாகா சந்திரன் நியாயம் நியாயம் இந்த பொற பார்ப்பது பிரசம இன்னைக்கு சின்னதா இருக்கும் சந்திரகலை அதை பார்க்கணும்னா அவங்க எதுவும் ஒரு கழுவரை பார்க்கணும்னு நினைச்சு கேட்ப நல்ல யுவாவா இருக்கிற பையனே அவன் அங்க இருக்கு அங்க இருக்கம்மா தெரியலேம்மா அது ஒரு மான்கலை பாருங்கம்மா மாங்களை பார்ப்பார் அந்த கலைக்கு மேலே பாருங்கோ ஆனா அந்த கலைக்கு மேலே தெரியும் இப்போ அந்த சந்திர தரிசனத்துல மான்களை எவ்வளவு சாதனமா இருந்ததோ அவ்வளவு சாதனமா மேல்கள் ஆனா மான் கிட்ட போக முடிஞ்சுதோ சந்திரகனத்துல போக முடியுமே அது மாதிரி எதோவாஜோ நிவர்த்தே அப்பிராப்த மனசாதா வேதங்கள் வாக்குடன் மனதோடனும் கிட்ட போக முடியாமல் நிற்கிறது மான்களையாவே சந்திரமண்டலம் இருக்கும் இடம் போக முடியாம நிற்கிறது அப்படின்னு சொன்னாலும் போற்று இந்த சந்திரனை காட்டுவதற்கு ஒரு சூக் தரிசனம் இல்லாத ஒரு கழவு இருக்கு மான்களைய பாருங்க அதுக்கு மேல பாருங்கன்னா உடனே ஆ ஆமாங்குற இந்த மான்களை எவ்வளவு உதவி பண்ணித்தோ சந்திர தரிசனத்தில அவ்வளவுதான் வந்து சாதனமாயிருக்கு சர்வ வேதங்களும் பரமாத்ம தரிசனமும் இருக்காள் ஆச்சரியா ரொம்ப அழகா போய் சம்ஸ்யா பேரு பாஷ்யம் அப்படிப்பட்ட கேட்டுக்கொண்டிருக்காள் ராத்திரி மூக்க கேட்டாராம் யாத்திரம் ரொம்ப அழகா இருக்குங்க ராத்திரி தான் போச்சு அவனுக்குன்னு பயன் ஏற்படையா எத்தனை கேட்டு சத்தியங்க என்ன பண்ண தெரியும் பாண்டவாளுக்கு ஹத்தராஷ் மந்திம் திரு போராூன சாவியுவ சிசோஷா பிட்சைய பொழுது ஒாம் ரே சபா தோஷா எல்லா ராஜாக்களும் மூலயமானதே சபைக்கு வந்தாளாம் ராஜசபைக்கு எனக்காக வந்தான் நாள் சஞ்சயனை சஞ்சயனுக்கு சூத்தன் என்று சொல்வது அவர் ஜாத்தியில் திறந்தவர் அதனால அவரை சொல்வது அஸ்வசாரத்யும் மகிழ்ச்சிக்க அவர் ஒரு பாண்டவாளத்துல போயிருந்தார் விராட நகரத்துக்கு பாண்டவாளும் சுவாமியும் இருக்கும் அடத்திருக்கு கிருதராஷ்டிரே சொல்லி அனுப்பிச்சானே ரெண்டு மூணு சமாச்சாரம் சங்கேய சொல்லி அனுப்பிச்சிருந்தார் என்ன சொல்லி அனுப்பிச்சார்னா பாண்டவாழ்கிட்ட நீ போய் சொல்லணும் என் பிள்ளைகள்லாம் அசத்து என் பிள்ளைகள் நீங்க நமக்காது பாண்டவாள நீங்கள்தான் என்னத்தூர் என்ன என்னோட பாகம் எவ்வளவு கட்ட நல்லம் பார்க்க இப்படி சொல்லி அனுப்பிச்சாராம் இத போய் சொல்லிவிட்டாங்க சஞ்சயம் திரும்பி வந்திருக்காரு அதுக்காக பதச்சோன கேள்வி வந்திருக்காரு சசியாம் ரஜன்யாம் நடக்கோதா நிற்க போறதான்னு சொல்ல போறேன் போய் காத்துட்டு இருந்தா பகவான் ஏன் கூட கல்வி அவ்வளவு மனோ வேகத்தோட போய் நாளைக்கு வார நிக்க போறதா நடக்க போறதான்னு சொல்ல போறான் ஐநாவில வந்து அங்க சொல்ல போறானோ சொல்ல முடியும் நிக்கிறோம் காலப்புற அவர்க்கே புரிஞ்சுன்னா நமக்கு கடைகில போறான்னு கோவிச்சு சேர்ந்து போறது இல்லை போற போது சேர்ந்து போறான் திரும்பி புறப்படுற போது மூஞ்சி பார்த்துக்காம போறான் என்ன பகவது ஆன்கூல அப்படி நினைச்சு ஊத்தனும் தேசத்துக்கு நன்மை கொண்டனம்னு நினைச்சவாள் எத்தனை பேர் ரெண்டு பேர் இருந்தா போற அங்கே சஞ்சயன் வர்றார் பாண்டவாழ் சமாச்சாரம் வெளியே நினைச்சிருப்பார் பாண்டவாளுடைய பேச்ச காரணம்னு வந்தாளா பாண்டவாளுடைய பேச்சுல என்ன பெருமை நாள் மோட்சம் கலந்து கிடக்குமோ அவள் பேசும் பேச்சும் முன்பு பேச்சு பேச மாட்டாளாம் பாண்டவர்கள் ஹிருதராஷ்டிரம் மூலி எல்லாரும் ராஜசபிச்சு வந்தார்களாம் பாண்டவாளுடைய தேச்ச கத்துக்கு அத்தனை ஒரு அன்பா சக்கரவர்த்தி திவ்யால சபையாம் அந்த சபைக்கு எல்லாரும் வந்தா பாண்டவாவுடீ பேச்சை சங்கீதம் கேட்கணும் வந்திருக்க அத கேட்கணும்னு ஆசைப்பட்டு வந்தா திரோணக் கிருபர அஸ்வா நோமதில விதுர்த்த மகாராஜு புரஸிஷ்டம் சபா த்திரம் முன்னேறி ரெண்டு கோட்டியா திருச்சி சொல்றாங்க ரெண்டு லூக்கியாலெல்லாம் முன்னாடி வந்தாள்னு ஒரு கோட்டி சொல்றாரு அப்புறம் அசத்து கொள்ளி கோட்டிய தனியா பிரிச்சு சொல்றாள் வேதாத்தியவா இருக்கு தெரியாதவர்களுக்கு இப்ப மாறுதலா இருக்கு சதாஸ்துவீஷ் வந்தாலா பிராமணன் விகர்ணன் துரியோசனு தம்பி பரமயோக்யன் அவன் தான் சபையில பாண்டவால் கட்சி எடுத்து பேசினோம் திரௌபதியினுடைய கட்சியே ரொம்ப அகர்மத்தை பண்ணிருக்கேன் இந்த அகர்மம் பண்ணிணவன் மட்டும் இந்த பாபம் போகும் நினைக்காதீர்கள் சபையில கூட பார்த்து எல்லாருக்கும் சபையை சொல்லணும் உடனே நான் சொல்றேன்னு ஜெயிக்க ஜெயிக்கப்பட்டவளாகவே ஆகமாட்டான் என்று அந்த அசத் குர்தி தான் அவன் நல்லவன் கேட்க அவன் இந்த சபைக்கு வந்தான பாண்டவாள் என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காள் ஒரு கால் சதராஷ்ரம் சொல்லி அனுப்பிச்சபடி ராஜ்யம் வாண்டான் சண்டையும் வாண்டான் காட்டுக்கு போடுவோம் சந்தோஷம் சில இன்னும் சில பேருக்கு வரணும்னு அவன் அப்படி நினைக்கின்றிருக்கா சிலவன் சண்டை வந்தா தேவையு நினைச்சுக்கிறான் அப்படி சில பேர் நினைக்கிறான் அது மாதிரி நினைக்கின்றிருக்கா இப்படி எல்லாம் விபரீதமா நினைச்சு வந்து ஆனா எல்லாருக்கும் பாண்டவாளுடைய பேச்ச கருத்துல ஒரு புரியமா அத்தனை புஞ்ச குருகாய் பாண்டவாழ் அஸ்வத் மகாபிராஜ் இதுல ரொம்ப மகா புத்தியமான அந்த அர்த்த சாஸ்திரத்துல ரொம்ப நிபுணர் அர்த்த சாஸ்திரத்தில் ரொம்ப நைபுண்ணியம் வந்துட்டா தர்மம் அப்படியே நிலுவும் அப்படி வந்து சில பேரு அத்த நீச்சியில வெற்றி காரிபாஷ் தர்மத்துல உறுப்பு இருக்கிற வாழ்க்கை அது ஜென்மாந்திரியமான பாகம் அவர் தர்மத்துல முடிச்சி உள்ளவர் என்பவர் பாரதத்தில அவரை போய் கொண்டாடி இருக்கா அதனாலதான் நாம் இன்னைக்கு ஒரு விதனை போய் கொண்டாடுறோம் அவர் என்ன ஏதாவது பிராமணும் கொண்டாடுறோமா சத்தியன்னு கொண்டாடுறோமா வைஷ்ன்னு கொண்டாடுறோமா அதெல்லாம் இல்லை அவருடையபாத்தும் சமபுபாத்தும் உண்டாக்கி மகாபிராஜ் மகாரத த்திரம் புரஸிசு சபா சரம் மங்கள ராஜசிக்கு ஹிருத்தராஷ்டிரம் விதுராதிகளெல்லாம் எந்தான் இப்படி ஒரு கோஷ்டி முதல்ல வந்தா உடனே இன்னொரு வந்துதான் விஷதி குருராஜம் புரஸுமர்ஷணம் உர்மு இல்லாத துரியோசன அது என்ன வந்தாலும் வரட்டம் வராணா வரபோதே சீரிக்கணுனு வராணா சதச்சி துரியோசனம் துரியோசனம் அமர்ஷணம் எல்லாரும் அவனை பயன்படுத்த வராளா எல்லா பூராஜன் தேசம் கைக்குள்ள இருக்கு அவன் மூணு கடற்கான உடனே எல்லாம் கடக்கூட்டும் அவன் கையில் இருக்கு இப்ப யுத்தம் ஆண்டான்னு அவன் சுயுத்தூட ஒரு அஞ்சாது மனுஷன் கூட மனசு மாறி போச்சுன்னா ஒண்ணும் இல்ல சண்ட பூசன் ஒண்ணு அதுல அசத்துக்கள் ஆயிருக்கும் அது மனசு மாறிவிட்டா சண்டை எந்த ஒண்ணுமே இல்ல எல்லா தேசமும் நல்லா இருக்கும் ஜனங்களா அதெல்லாம் ஒத்தமும் இல்ல அரோ பத்து பேருமே மனசு ஆவிடா ஒண்ணும் இல்ல அப்படி கலத்தி விட மாட்டேங்கிறான் மனச அவனவன் தங்கையில இருக்கு தங்கையில இருக்கு நினைக்கிறான் ஆகினால கண்டபுரமும் வராது எல்லாம் துல்லோஷனும் அவர் கண்ட பொருள் இல்லாதவனா ராஜா ராஜா அப்படி இருந்தா அந்த சரத்தை அனுபவிக்கிறவாள் பிரதிகன் அவனால எத்தனை குடும்பத்தில் ஸ்திரீகளுக்கு பர்தா இல்லாம ஆயிடுது அவன் சேர்ந்தவாள் போயிட்டாங்க அழிச்சு சொல்லிவிட்டா தம்முதா அப்புறம் என்ன பண்ண முடியும் பதம் பண்ணித்தானாக தங்களை ரச்சித்துக் கொள்வதற்காக வந்து பண்ணித்தான் அம்மான வந்தானா வந்த கோஷ்டியில் துரியோகன் தம்பி எல்லாம் தூ தூ என்னமோ தவறி இந்த நூறு அப்புறம் ஏதாவது சீக்கிய நினைக்கோ விசாலாட்சி நினைக்கப்படாதோ அதுக்கு போய் ஒரு பெயரை வச்சாரு அது போய் துஷ்யலை என்று பேர் வச்சான் முதலே எல்லாரும் வந்தார்களாம் சபா ராஜன் அப்படி வந்தாள் இந்த சபைக்கு தேவர்களெல்லாம் இன்ற சபைக்கு வருவது போல் வந்தாடா அலங்காரம் பண்ணிச்சிருக்கா சக்கரேந்திர இரண்டு விஷமுடியால் ஆயுதம் ரத்னமயமான ஸ்தம்பம் வச்சு கட்சி நடத்தில அவதரிச்சு ஆழ்நாள் இவன் இரண்டு விஷமு ஜெயவிஜா வைகுண்டத்தில் இருந்தவன் பகவத் நம்ம பக்தி மொழியினுடைய ரொம்ப நல்லா இருக்கும் என்ன ரயில் மூட்டை புடிச்சு போலியா இருக்கணும் ராஜசபை பரம மங்கலமா இருக்கும் எல்லும் வந்து பெரிய வீராள்லாம் வந்து உட்கார்ந்து கொண்டதே எப்படி இருக்கு பல சிம்மங்கள் கூடிய பெரிய மேற்குகையை போல இருக்கிறார் சிம்மறிவா ஆமா எல்லாம் ஓனா இல்லை நரிகள் இல்லை எனக்கு கூடிய குற்றம் அப்படிப்பட்ட பெ பெரிய ராஜாக்கள் வந்தாளா அவன் வந்து உட்கார்ந்து ராஜசபையில தனியான தனியார் வாழ்க்கை இருக்கிறது எந்த காரியத்தை வேண்டுமானாலும் நடத்துவதற்குள்ள சாதீரமான சாமர்த்தியம் அதுக்கு தெய்வபலம் சொன்னாலேயாக்கள் அவன் தெய்வ பலம் ஆட்சியா தெய்வபலே அவன் தெய்வமான வித்தம் நிறைய இருக்கிறான் தேவதா அனுகிரகம் அவன் விரும்புற பணங்காசி பொங்காங்களா அரமணன் குதிரை யானை இருக்கல ராஜாக்களுக்கு தெய்வ பலம் ரொம்ப வேண்டும் அதை நிறைய சொல்லி வச்சுக்கணும் நம்பு பார்த்து பார்க்கிற கிரகங்கள்ல இல்ல தெய்வ பலம் இருக்கிறவா நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு தெரியலே ததா கிரதா கிரதா என்னன்னா ஈஸ்வரோபாசன்தான் அவன் ஈஸ்வரோபாசனம் அப்படி ஒண்ணுவானா அல்ஹான் வந்து தெய்வமான மனுஷமான பலங்கள்லாம் பிரயோஜனம் இல்லை எத்தனை லட்சம் பேர் இருந்தால் என்ன பிரயோஜனம் யாரை என்ன பண்ண முடியும் மேலே மனுஷ கூட்டம் ஒண்ணும் கடைசியில கடைசியில எல்லாம் பாண்டவாள் ஆகினாலே தெய்வமான பிரசாதம் அதை அடைவதற்கு மார்க்கம் கதாக்கிரதம் ஈஸ்வரம் உபாசனாயாம் அர்த்தமணியால் ஆச்சாரியால் ஈஸ்வராக உபாசிக்கணும் அதிஷ்டமான தேவதையை ஆசனத்தில் வந்து அவரவர்களுடைய ஆசனம்னு பேர் பூத்து வச்சிருக்க ராஜசபையில எல்லாரும் தங்கள் தங்களுடைய ஆசனத்துல வந்து உட்கார்ந்து எல்லாரும் உட்கார்ந்து பிறகு வாசலு ஒரு பூத்தன் ஓடி வந்தானா ஊழல் வந்து மகாராஜாட்டை தெரியப்படுத்தினால் என்ன சஞ்சயன் அவ்வளவு வெட்டிக்காரனா இருக்கணுமா சஞ்சயன் வரா சொன்னா போறாதோ அப்படி சொல்லல நீங்கள் பாண்டவர்கள போய் வரும்படி அனுப்பித்தீர்களே அந்த தூத்தன் சஞ்சயன் வாசல்ல தேர்ல வராள் சொன்னாளா அயம் சரத உடனே அவ்வளவு வெற்றிகரமாக வந்து வாசல்ல கேட்டு இப்ப போக முடியாது அவன் எதிர்பார்த்துன்னு எல்லாரும் உள்ள பண்றப்ப அஜட்டு தூதனாயிருந்தா இப்ப உள்ள போக முடியாதுன்னு வாசலே வச்சு போவேன் அவங்க தேரை பார்த்த உடனே அயம் சயாதி பாண்ட பாண்டி தூதமாக போன சஞ்சயன் பொன் குதிரைகள் கட்டின தேர்வரா சொன்னாலாம் சாதுவாகி ரொம்ப வேகமா வருது திவ்யா சுவங்கள் கட்டி போயிருக்கா சீக்கிரமா போய் சீக்கிரமா பதில் சஞ்சயன் கொண்டு வருவதற்காக நான் சஞ்சயனுக்கு எங்க பகவான் அரசு பரமஹ்கி பாண்டவாளிடத்துல எல்லாத பிரேமே பாண்டவாளுக்கு சஞ்சய நடத்துல அலாதியான அன்பு அதனாலதான் திருதராட்டம் இவனை போச்சுன்னா காரியமாகும்னு போச்சு சொன்னாள் சஞ்சயனை போச்சொன்னிருக்காள் அவரான திவ்யரசு மஹாராஜா இருக்காள் வாசல்ல தூத்தன் சஞ்சய் நடத்துல என்ன பண்ணினார் சஞ்சய் என்ன தேரிலிருந்து திடீர்னு கீழே குதிச்சாலாம் படியில இறங்கி வந்தா கூட சித்தம் எனக்கிட திடீர்னு குதிச்சாலாம் குதிக்கும் பொழுது காதல நவரத்தனிதமான மக்கர குண்டலங்கள்லாம் ஆடித்துதான் சத்துக்ஷிப்ரம் ரதா பிரஸ்கந்திய குண்டலி எல்லாம் பெரிய மக்கர குண்டலங்கள்லாம் போட்டு ரத்தனங்கள்லாம் அது ஒரு பெரும் ரஷ்ய இப்போ அதெல்லாம் இல்லை போயிட்டு போறோம் அதுக்கு காதல் இருக்க கூடாதங்களா அப்புறம் தெரிஞ்சுக்காரணம் பண்ணதுக்கு அப்புறம் ஜெலத்தையும் களம் தலையின்னு கூடாதுங்க சங்கோஷமா இருக்கு அருவறுப்பா இருக்கு பண்ணதுக்கு அப்புறம் எந்த எண்ணையும் முதல்ல தேய்ச்சிக்கிட்டு சாரம் பண்ணவும் வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த எண்ண பாத்திரத்தை கண்டாலே பிடிக்கல அதே என்னமாவோ கையில எண்ணெய் அப்புறம் ஒரு ஜலத்தை வரதுல கலந்து அதெல்லாம் கிடைச்சி சேர்த்துக்கறேன் ஜலம் என்னதுக்கு ய கஷிப்பாரு மகீபாலம் சந்தேக இந்த நினச்சினு வந்தாள் அப்பாச்சாரத்தை சொல்ல முடியாது எல்லாரையும் தெரிவிச்சு சொல்லணும்னு நினைச்சு கொண்டு வந்த வந்து பார்த்தா சவராஜாக்களும் நரஞ்சிருக்காளாம் சபையில சபாம் யார் வந்து நிறைய மகாத் மகாத்மாக்களான மகாராஜாக்கள் வந்து நரம்பி இருக்காம் சபமையும் கௌர அப்ப சபையிலாம் நான் பாண்டவர்களை போய் பார்த்து வந்திருக்கேன் என்று எல்லோரும் மரியுங்கள்னு சொன்னாளாம் சஞ்சயன் பிர அப்தோஸ் பாண்டிஜானி தௌரௌரவே பாண்டவர்கள் தங்கள் வயதிற்கு தக்கபடி யாராருக்கு இப்படி அபிநந்தனமான சமாச்சாரம் சொல்லணும் அப்படி உங்களை எல்லோருக்கும் சொல்ல சொன்னாள் பாண்டவாள் என்ன அழகா சொல்லு இப்படி இங்கேயாவது எதிர்த்தரப்புல போய் சமாதானத்துக்கு போற போது இப்படி சொல்லி அனுப்புவாளோ ஆமா அவிவேக்கியா இருந்தா நீ பண்ண தப்பெல்லாத்தையும் பொறுத்துக்கொள்ள இனிமேல் பொறுக்க முடியாதுன்னு ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லணு பிரதினந்திய குறும் சர்வானிய பாண்டயிருச்ச வயசே பெரியூர்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ண சொன்னாள் பாண்டவாள் எல்லாம்ர்களுக்கு பண்ணும் உபச்சாரத்தை பண்ண சொன்னாள் அவாப் சுற்றி வேடா அது சொல்றார் சஞ்சயா அபிவாதி கேக்குற அவனுக்கு நடுக்கம் என்ன சொல்லிதான் என்ன சொல்லிடுச்சுதான் ஜட்ஜிமெண்ட் ஜட்ஜி எழுதுறதுக்குள்ள கட்சியில போட்டு புடிஞ்சிட்டு போவோம் கட்சிக்காரன் அவன் எப்படி எழுதுறாரு எழுதுறதுல உங்களுக்கு தெரியுமே எழுதுற போதே உங்களுக்கு தெரியுமே அவனுக்கு இருக்கிற வேதம் அப்படி தான் பண்ண அது மாதிரி ஹுத்தராஷ் பரக்காணம் சஞ்சய பாத்து என்ன காட்டா நாள் பிச்சாமி வர் சொன்னது என் தெரியாமக்கியமீத் மத்தியில கேக்குறேன் பகவான் கிருஷ்ணன் என்ன சொன்னாருங்க அது குடிக்காம சொல்லணும் அவன் டாக்டர் என்ன சொன்னார்னு பேஷண்ட் கேப்பான் அவன் பக்கத்துல மச்சம் மாமா ராஜ் இருப்பான்னு இருப்பான் வீட்டுல படித்து டாக்டர் தனியா கூப்பிட்டேனு சொன்னாரு என்ன சொல்றாரு கவலையே இல்லைன்னு சொல்லிட்டமா சொல்லணும் அவன் சொன்னத்தை ரங்கல்லை சொன்னா இதுவே ஜூரப்பிரதமா சொல்லாம் உண்மை இல்லை என்ன கவலைப்பட வேண்டாம் சொன்னாரு அப்படி தெரியமா சொல்லணும் அப்படி ஏதாவது ஒளிச்சு சஞ்சயம் சொல்லிவிட்டு போறானே ராஜா கோவில் மத்திய இருக்கிற பொய் சொல்லப்படாது ீியமீ சா பிரணேதூராத்மீவிதின் மகாத்மா ஜனர் நிர்ணயி அவன் இன்னோராமனீவிதி பூக்கிஹ அங்கோட வந்தவனவன் அங்கு பிரணேத்த யுத்தம் நடத்தணும் கிருஷ்ணன் குறிப்பிட்ட என்ன சொன்னாள் ருதராஷ்ட்ரன் முதல்ல என்ன சுவாமி சொன்னாத காப்பாள் மகாத்மா சொன்னாள் ருதராஷ்டிரன் சஞ்சயனை நான் சாமானியமான நடத்துல கேக்கல ஏதாவது विराट नगर उप्यूरूका अंडवा अज्ञातवास विराटनु அரண்மனையிலேயே இருந்தால் உத்தராக கல்யாண மாணவனே விராட்டனை கூப்பிட்டு சொல்லிட்டால் இனிமே உங்காத்தில இருந்து நான் இருக்க முடியாது நாங்கள் பாண்டவர்கள் என்று உலகத்துக்கு தெரிந்துவிட்டது இனிமே பந்துக்களான பரமாத்மா சத்தியபாமா பிரகுதிகளெல்லாம் யுத்தம் ஆய் ஜெயன் கிடைச்ச பிறகுதான் ஊர் போறேன் ஆனால் பந்துக்கள் வெளியே ஆபத்து வந்த காலத்துல அவன் பந்துக்களை கைவிட்டு போக மாட்டாங்க நாங்கள் இருந்து இந்த காரியத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டு தான் போறோம் இது அப்படி இருப்பால் பகவான் அப்படி பந்துவாய் வந்திருக்காங்க எங்களுக்கு தனியான கிரகங்கள் கொடுக்கணும் ஆறு அரண்மனை தனியா உப்பியத்துல பஞ்ச பாண்டவர்களுக்கு ஐந்து சுவாமி கொண்டு ஆறு கிரகம் அப்படி சேர்ந்து சில சமயங்கள்ல சிறந்தும் இருப்பாள பாண்டவர்கள் சுவாமி எல்லாரும் சில சமயங்கள்ல பிரிந்தும் அங்க போட்டு வந்திருக்கார் சஞ்சயன் அங்க போன வைபவத்தை போய் சொல்றார் சஞ்சயன் தான் எப்படி போனேன்னு எல்லாத்தையும் சொல்றார் தெரியுமா அங்க போய் காட்டேன் காமம் மசாம சஞ்சய் தௌக்கிய காவியம்னு ஒரு காவியம் அது சுவாமி இருக்கும் இடத்த அங்க போனா எங்க இருக்காள் அஞ்சாறு கிரகம் இருந்ததுல காவக்காரால் இருக்காள் பகவான் இருக்கிற கிரகத்துக்கு போய் காட்டாள் சஞ்சயன் இப்ப நீ உள்ள போடாதுன்னு இருப்பாளா ஆரே சஞ்சயனே என்ன சத்ரு தேசத்துல வந்திருக்கா இப்ப நீ போகக்கூடிய காலம் இல்லையு சொல்லிட்டா சஞ்சயம் பார்த்து இங்க வந்தும் தரிசனம் எல்லாமும் போட்டு மனஸ்தாவை போட்டு எங்க இருக்கான்னு பகவான் இந்த மெத்தமேலேன்னு காட்டினானா உடனே அந்த திசை மஸ்காரம் பண்ணா அப்படி மஸ்காரம் பண்ண உடனே இங்க இருந்து சொன்னார் தூதன் ஆரோ சஞ்சய்னா சத்ரு தேசத்தில இருந்து மந்திரி வந்திருக்க உள்ள பாக்கணும்னாலும் இப்ப பார்க்க முடியாதுன்னு சொன்னோம் எங்க இருக்காள் கேட்டு இருக்கிறது மமஸ்காரம் பண்றாள் சொன்னா சஞ்சயனுக்கு கூட காவல் உண்டான காவியத்தில் போய் ரொம்ப அழகாக சஞ்சயனுக்கு கூட காவல் உண்டா சஞ்சயனு ஏன் போகப்படாது ஒரு நாள் காவல்காரர்கள் போகப்படாத தடுத்தாளாம் சஞ்சயன சத்யபாமினி ஒருவரும் போகப்படாதாம் ஏன் அப்படி உத்தரவு இருந்தால் அந்த யாருக்கால் தெரியுமா உள்ளே பகவான் கோபாலன் சத்யபாமே அர்ஜுனன் ரூபதி இரண்டு தாசிகள் பக்கத்தில் விசிறி இப்படி தரிசனம் அந்த புறம் உத்தரவும் போகப்படாதான் யாரும் வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காள் தெரியுமா अभिजग्मतु अभिम्मु अभिमनुन उम्मीदवार उमचाऊिज्म सत्य भाचाणी अभी अंदर चाहिए அர்ஜுனும் சஞ்சயனுக்கு காவல் உண்டா உள்ள எழுத்துவா என்று சொன்னாலாம் சத்ரு தேசத்திலிருந்து உணவு பேசின்ற பேச மாட்டாங்க என்ன என்னோட பேசலே நீ யாரோட பேச அவனுக்கு வேண்டாத வரும் அன்புடன் அந்த என்ன புறத்துக்குள்ள போது தள்ளிவிடுவோம் எப்படி போனான் போன சில அசைகள் அப்படி ராஜாங்குளத்துக்கு அந்த குளம் இருந்தா ராஜாங்குளத்துல சாரணம் ஜலங்களும் எடுத்து போட தடலா நடப்பு உள்ள போனேந்திரியும் ராஜகிரகத்துல பிரவேசம் பண்றவாள் இப்படி இருக்கணும்னு கூட காட்டுறாள் அஹா குரு ஜோதா கழுத்தில் இருந்து கணக்கால் பயந்தம் வஸ்திரத்தினால போச்சி கொண்டு போனேன் அப்படி போகணுமா அவன் காலில் வஸ்தான் கால் வரையிலும் மறைச்சிருக்கணுமா போனேன் அவன் ஸ்நானங்களும் பண்ணாமே விகாரமா பல தேக்காமே கோடவா வைங்க அந்த புறத்துல போய் நிற்பாள் அவன் அண்ணா வச்சுருக்க ஊரு வச்சியிருவோம் போகும்போது அஞ்சலி பந்தம் பண்ணிட்டு போனேன் நாள் எப்படிப்பட்டாடம் நாள் சுத்தாந்தம் பிராவிசம் ராஜன் சுத்தாந்தம் நான் தப்புறத்துக்கு பெயர் இருக்கும் இடத்திற்கு சித்தாந்தம் என்று வை அப்படிப்பட்ட இடத்துக்கு நான் உள்ள போனேன் அந்த இடத்துக்கு குழந்தையார அபிமன்யு கூட வரப்படாது எத்த கிருஷ்ணோ கிருஷ்ணா ீபீஸ்ரீவாமி அர்ஜுன மந்திர உபௌாசீபரச்சூஷ் வராமூஷ்னித்தராசன ீபோ மது மணி திவந்தி மாம் திவ்ய மாம் திவ்யம்பர மாம் திவக்க மாம் திவ்ய அர்ஜுனம் கோபாலும் அப்படி கால உபௌ மசவீ மதச்சந்தன சி அரவிராங்கமான புஷ்ப மாலையம் கழித்தில் சக்விண வஸ்திரம் பீத்தாம்பரமா அர்ஜுனனுக்கும் கோபாலனுக்கும் ஜாடா இரண்டு பேர்களும் மஹீ கரவற்ற விஞ்சனம் திவ்யமயமாற மஞ்சமா ரத்னங்கள்லாம் அதில் உயர்ந்த பட்டு வஸ்திரம் விரிப்பா தெரியுமான கம்பளங்கள் ஒரு திவ்ய தரிசனம் கண்டே நார் சஞ்சயன் எப்படி கண்டேன் தெரியுமாள் சத்யமுபான ஆச்சரியமான தரிசனங்கிறாள் சத்யமா மடியில தலையாம் சுவாமி கால் மாட்டின் கீழே அர்ஜுனனா அர்ஜுனம் अर्जुनोड़े रेल तुंग द्रौपदी तन मेरे वे पुल राशि विशी के रंगनाथ सत्यापू कृत् जना अर्जुना पाद के अर्जुन से कृष्णाया शुभा சூ சத்யபாமையுடைய அந்த உயர்ந்த மஞ்சத்தில சத்தியமா தலைமாட்டின் தலைமாட்டுக்கு பக்கத்தில் பீடத்தை குரமசத்து அர்ஜுனன் கூடி தாசியிட விட்டு சஞ்சயருக்கு பொடுச்சு நாளாம் மயமான பீடத்தை சஞ்சயன் சொல்றாரு திருணன் பெரிய எல்லாரும் கேக்குற பொழுது சஞ்சயன் எப்படி நடந்ததோ அதை சொல்றாரு இந்த பசங்க அலர்றான் அங்க இருக்கிற அழகையும் அந்த பெருமையும் பார்த்துக்கிட்டு அப்ப குழுந்து போட்டாள் எனக்கு பெரும் தர்ம சங்கடமா போட்டு சஞ்சயன் என்ன ஒரு பெரிய சக்கரவர்த்தி ஒரு பிரதா அர்ஜுனன் அவன் கொடுத்தபடி சொன்னபடி நான் உட்காராத அவன் அவங்க போல ஆகும் பகவத் சன்னிசிங்க ஆசனத்தில் என்ன பண்றது ஒரு வழி கண்டுபிடிச்சார் என்ன கண்டுபிடிச்சாள் ஸ்புஷ்டுவா பூமா உபாவிஷம் அர்ஜுனன் கொடுத்ததற்காக தொட்டேன் பகவத் சன்னிசிங்கிறதுக்காக பூமியில் உட்கார்ந்து ஸ்பிருஷ்டுவா பூமா உபாவிஷம் பூமியில உட்கார்ந்து ரத்னமயமான பீடத்துல அர்ஜுனன் கால் வைத்துக் கொண்டு திரௌபதி இதை பிடிச்சிட்டு இருந்தாடா இப்போ அந்த பீடம் எடுத்து விட்டதுனால அர்ஜுனுடைய அந்த பெரும் கால்களையும் ரெண்டு கால்களையும் திரௌபதி தாங்க முடியலையா அப்போ என்ன பண்ண அது சூழலால் சஞ்சயம் பக்கத்தில் இருந்த தாசிகள் ரெண்டு பேரும் அந்த தாங்கின்றாரா அதுவர்த்தியெல்லாம் இருக்கேகே சக்கரேகை இதெல்லாம் இருக்கேதுபுனா மங்கள சரணத்தில் உங்க பக்கத்துல எதனம் போட்டு அந்த திவ்யஸ்திரீகள் ரெண்டு பேர்களும் அந்த அந்த பாதங்களை ரெண்டு மடியை எடுத்துக்கொண்டு திரௌபதி சரிசிக்கின்றா தாம் சொல்றார் சஞ்சயன் அந்தந்த ரூபூதியான விபத்தியான சத்யபாமே உலகத்திலேயே பெண்களுக்குள் சிறந்த வாய்ந்த திரௌபதி பக்கத்தில் ரெண்டுகளோ தீர்வுபோகிகள் கோட்டியில போனதே என் மனசு கலங்களே இல்லைங்கிறா சஞ்சயன் என்ன காட்டும் என்ன பண்ணிரு கொஞ்சம் கூட கலங்கள் மூனம் எனக்கு கொஞ்சம் கூட கல்மஷமே தோணல்ல மனதிலேங்களுடன் அர்ஜுனனும் என்னுடன் பேசும் பொழுது செம்மதில் கொஞ்சம் கூட கலக்கமேற்மயோம் சொல்றார் என்ன என்ன மாச்சித்திரி வாங்க போன உடனே என்கிறார் விஸ்மயோ மே மகாநாசி எனக்கு சுத்த மறந்தே போதுக்கான கட்டத்துடன் நீங்க காட்டுக்கு போய் இன்னும் பங்கு கேட்கப்படாது யுத்தம் பண்ணப்படாது என் பிள்ளைகளுக்கு மேல நீங்களா சொந்த பிள்ளைகள் இப்படி சொல்லி அனுப்பிச்சதெல்லாம் மறந்து போயிட்டான் சஞ்சயனுக்கு என்ன அந்த தரிசனத்தை கண்டேன் எனக்கு வேதம் நெல்ல அசடது வேதீனம் அதுக்கு என்னமோ அந்த வேதாத்தியனத்தால் அசட்டுத்தனம் போகல தேழுக்கு மந்திரிச்சா உடனே இறங்கும் அவ்வளவு சக்தி தான் உண்டு பரம் அசடு போகவே தெரியாது தெரியல உணவுக்கு காளிதாசன் காட்டுல குடியிருந்தா கூட உலகம் தெரியும் அவர் பரமசாது மந்திரத்தை அவர் என்ன பண்ணா எங்கூரு பெரியவா தம் பையனுக்கு சீமந்தம் சொல்லி மொதல் நாளைக்கு தம் மருவா இருக்கா சுற்றி நிமிஷம் ஒரு கிராமம் அதுக்கு போகிற அந்த நாள் நிறைய இடம் போடுவாப்பாராக பஸ் ஆகிறா ஒண்ணும் கிடையாது அவன் கார் ஏதாவது இருந்தா விழுத்துன்னு போடுவானே டயர் இல்லாத கூட அப்படிப்பட்ட காலம் அது அவரை போய் கொடி காலம் நாலு மணிக்கு அவர் ஸ்நானத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மூணு மணிக்கு அவரை போய் விழுப்பு நீ அப்படியே நடுவடி இல்லைங்க நதியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு அவருக்கு அத்தியம் பண்ணவர் அதனால அந்த பெரியவர் அவர் கூப்பிட்டு பையனுக்கு நாளை தினம் சீமன் தம்னு போய் சொல்லி மத்தியானம் சாப்பிட்டு ஓடனே வருமான அரிசி வந்துடும் வருமானம் வருமானம் சந்தாரத்தை எல்லாத்தையும் இல்லை ஆஹ உடனே அவர் தெரிய விட்ட பக்தி ஒன்று மூணு மணிக்கே வர நடுவழி ஸ்தானங்களும் உதயத்துக்குலாம் வாங்கி போட்டார் பத்து பதினஞ்சு மீன் நடந்து போட்டார் போனா அவர் வருமானம் போய் பார்த்த அவர் உடனே பல ஆறு வாரம் மணக்கு மூர்த்தி தோட்ட சாப்பிட்டாரு எங்க வர என்ன செங்காலி ஒரு எங்க வந்து சாதாரணமா தான் வந்தான்னு கேட்டார் இல்லையே உங்க மாவா அனுப்பிச்சார் என்னத்துக்கு அனுப்பிச்சார் சொல்லவே இருக்கியே தினார் வந்ததுதான் பண்றேன் தான் சொன்ன ஏதோ அவசரம் சொன்ன இது அவருக்கு அம்மாவின் சௌக்கியமா மாமா சூக்கியமா அம்மான் சூட்சியமா அதான் எல்லாரும் சௌக்கியம் எனக்கு தெரியுது என்னத்துக்கு அனுப்ச்சாருன்னு தெரியல நான் நினைச்சு பாக்கிறேன் உடனே அவர் பக்கத்துல போட்டு என்ன புரியல இருக்கு உடனே மத்தியானம் சாப்பிட்டார் சாப்பாடு பாடு ஆனதுக்கு அப்புறமும் நினைச்சு பாரு கவலையா இருக்க எனக்கு சொல்லாருங்க எனக்கு அந்த மட்டம் அவன் சொன்ன சரிய நினைச்சு பாரு மணி ஊருக்கு அவர் வாசல பந்த போட்டுருக்க அந்த தெருவு திரும்பின உடனே பெரிய உட்காந்துருக்காருமே பந்த போடுறா போய் சொன்ன திரும்பி போட்டு வந்துடுவேன் मेरा फोन चंग गया यार आखिरी में वोट வந்துுறேன் कोच काई तो उड़ी मुरुड़ी அப்படியே சொல்றது என்னடா சொன்னியா இல்ல போனே இல்ல நான் போனே நான் ஊருக்கு போட்டு வரலை ஊருக்கு இல்ல நான் भरப்புடுறது அப்புறம் எல்லாரும் புடிச்சி இருந்து என்னன்னு கேட்டா நீங்க எல்லாம் அப்புறம் பரਿਆசம் பண்ண வேண்டியதா நான் பரਿਆசம் பண்ணல கதையில மட்டும் உனக்கு பத்தி சொல்ல போராறேன் நான் ভারতல எனக்கு ஜோகம் வேற பத்தி மறந்து போட்டா என்ன பண்றது மறந்து எல்லாருக்கும் தோல்வி என்ன நடந்தது சொல்லுனா மகானா சீ இந்த திவ்ய தரிசனத்தை கண்டது எனக்கு ஆச்சரியம் சஞ்சயன் எனக்குச்சலாத்த ஒரே படுக்கை சுவாமி சத்ய மாமையுடைய மடியில தலை வைச்சென்று படுத்திருக்கும் பொழுது அர்ஜுன கால்மாற்றங்கள் வைத்துக் கொண்டிருப்பதை கண்டலே கண்ணிலிருந்து ஜலம் விட்டு அவிதே दृष्ट्वा ஏக திருஹமாண்டாச்சிந்தார் என்ன வயந்த மாமக்கு முரு பிள்ளையாச்சேன் தாவி கேன் ஆசிரம் दृष्ट्वा எனக்கு என்ன சொல்லு சங்கதம் அழுதேன் அர்ஜுனனே உடுக்கையில் பத்னியுடன் சேர்ந்திருக்கும்பொழுது பக்கத்துல வச்சுருக்கான் பிரபுன்னா எப்படி இருக்கணும் சாதாரணமான அன்பு வருடத்தில் இருந்தா இந்த காரியம் செய்வாளா கர்ண நடத்தல அப்படியான் துரியோசனக்கு அவன் அவங்க கர்ணியோசனுடைய மனைவி ரொம்ப நல்லவனா இந்த அசத்தனுடைய சேர்க்கையினால அசத்தா ஆகிட்டாடோ அவன் பட்ட நாராயணன் ரொம்ப அழகாக இருக்க ஒரு டிராமா பத்தி அதுலீம் மதுரா மூச்சய விஷவிட்டி சித்தீண்ண அவன் ஹைஸ்கூல் போயிருக்கேன் அவனோட சொந்த கட்டின சித்தன அவன் சாதுவா இருந்தான் அவளும் நாட்டக்குடி அது ஒரு விஷமகத்தல நடுப்புற அந்த கந்தம்சம் நடு கட்டு மரம் அதுல மழை பெயஞ்ச பிறகு இந்த பட்டைகள் விழுந்து மண்ணாகி போயிடுங்க அந்த ஜலத்துல ஒரு விஷ குடி கலந்துடும் இப்ப அரைமரத்தில் ஏதா ஒரு ஊம்புகulum இல்லையா பணமரத்தில் ஒரு ஓணாகுடி கலந்து ஊமீன கலந்துடுமே அது மாதிரி அதுல பறுட்டுடும் பறுட்டு வந்து மரத்து கூட மரமா ஆகஞ்சிடுந்து அப்படியே ஊட்டிக்குnde அப்படி நர்த்தத்துக்குள்ள விஷanda போல ஹைட் হইবে அந்த திராட்சை பழத்தை பறிச்சிட்டு அந்த விஷம் அத்தனை ஆடை இதுல அடிக்குமா மசூரா சொன்ன பத்தி பானுமதி சொல்லுவதற்காக அப்படி போய் சொன்னார்